அவர்கள் ஒருமுறை எங்களுக்கு புகர் தொழுவித்தனர் அப்போது ஒரு இருப்பு கடமையான நிலையில் இரண்டாம் ரக்காத்தில் உட்காராமலேயே இழந்துவிட்டார்கள் தொழுகையின் இறுதியை அடைந்ததும் உட்கார்ந்த நிலையில் இரண்டு சஜி செய்தனர்